ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் உன்னி அறிவாயா என்ற பாடத்திட்டத்தின் மூன்றாம் வகுப்பு தொடங்க இருக்கின்றது கடந்த இரண்டு வகுப்புகளாக பஞ்ச கோஷங்களையும் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாடத்திலே மனம் எதிலெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றது அது எந்தெந்த வகைகளிலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களாக மாற்றப்பட்டுள்ளது என்பதைத்தான் காண இருக்கின்றோம் அந்த வகையிலே மதம் இனம் கலாச்சாரம் போன்ற பல வகையான உலக விசேசுகங்களிலே இந்த மனம் தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு சிக்கி கொண்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் பாடமாக இங்கு கொடுக்கப்படுகின்றது இந்த மார்க்கங்களில் நம்ம போய் பெரும்பாலும் சிக்கிக்கிறோம் என்ன காரணம்னா எதுல நம்ம உண்டாக்கணுமோ அதுலேயே நம்ம ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கிக்கிறோம் இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நகரத்துக்காக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த விஷயத்திலே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா அடுத்த பாதைக்கு நம்ம எப்படி பயணிக்க முடியும் இங்கே அந்த பாதையில நம்ம பயணிக்கிறதுக்கு தடையே நம்முடைய மனம்தான் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் இப்போ இந்த மனது வந்து எதை தேடுதோ அந்த தேடும் பொருள் அதுவாகவே இருக்குதுங்கிறது தெரியாததுனால அது என்ன பண்ணுதுன்னா தனக்கு வேறாக ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்குது அதை கடவுள்னு சொல்லுது அந்த கடவுளுக்கு வந்து பல பேர்கள் வச்சுக்கிட்டு இருக்கு அதில் நம்ம சாதாரணமாக இருப்பு சத்து அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அதை ஆங்கிலத்தில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லாம் கூட சொல்கிறோம் இப்போ இந்த சத்துக்கும் அசத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சத்து எப்படி வந்து மனம்ங்கிற ஒரு அசத்தாக மாறிச்சு அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் அப்ப அசத்துங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனா அதாவது மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியுமா அவ்வளவு பெரிய ஒரு பேரறிவு தன்னை வந்து இந்த கீழ்நிலைக்குள்ள கொண்டு போய்க்க முடியுமா அப்படி கொண்டு போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி சந்தேகப்படுறதே இதே மனம்தான் ஏன்னா அறிவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது தெளிவா இருக்கு அது ரொம்ப கிளியரா இருக்கு ஆனா இந்த மனம் என்ன பண்ணதுன்னா நிறைய விஷயங்களை வெளியிருந்து புறத்துல இருந்து எடுத்துக்கிட்டு தன்னை அறிய முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை தன்னுடைய மேல ஏற்றி வச்சுக்கிட்டு ஏற்றி எண்ணங்களாக புற விஷயங்களாக மனதில் ஏற்றிக்கிட்டு அதுலயே சில கேள்விகளையும் கேட்டுக்கிட்டு சில ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது இந்த மனதனுடைய மாயா விளையாட்டு இப்போ இந்த மாயா விளையாட்டை நம்ம யாரெல்லாம் விழிப்புணர்வோடு கவனித்து அதுலருந்து விலகிறோமோ அதில் தன்னுடைய மூலத்தை பிடிக்க முயற்சிக்கிறோமோ அவங்க தான் தன்னுடைய உண்மையான சுயத்தை அறிஞ்சு கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களெல்லாம் அஜ்ஞானத்துல தான் இருப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் ஆனா இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப சத்துக்கு எதிராக அசத்துணும் இருக்கு இருப்புக்கு எதிராக இருப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஜென்ரலா ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களை பார்க்கறோம் அப்படின்னா ஆப்போசிட்டா பார்க்குறோம் எதிர்ப்பதமாக பாக்குறோம் ஆனா நாங்க இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா எங்க எதிர்ப்பதமே கிடையாது ஏன்னா எதிர்ப்பதம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தானே இதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒதுக்க முடியும் இப்போ நீங்க இருக்கீங்க இப்ப உங்களை போய் ஒரு கண்ணாடியின் வழியா பாக்குறீங்க இப்ப கண்ணாடியில தெரியுற பிம்பம் உங்களுக்கு எதிரானதாக நீங்க நினைக்க முடியுமா எதிரில இருக்கக்கூடிய ஒரு உருவம் ஆனா அது உங்களுக்கு எதிரானதா அல்ல உங்க எதிரில தெரியறத நீங்க எதிரானதாக பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இருப்பை இழந்துருவீங்களே நீங்க இருக்கிறத உங்களுக்கு தெரியாம போயிடும் இப்ப அது மாதிரிதான் இந்த அறிவு மனமாக தன்னை பிரதிபிம்பிக்கும் போது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா அறிவுக்கு வேறாக மனம் இருப்பதாக நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க ஒரு கற்பிதம் செய்து கொள் அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு அதுதான் மனதனுடைய அறியாமை இந்த அஜ்ஞானம் தான் நம்ம நீக்கப்படணும் ஏன்னா இங்க இருப்புக்கு எதிராக எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அங்க எல்லாமே எதுக்குள்ள அடங்கும் ஒரு பூரணத்துக்குள்ள தானே அடங்கி ஆகணும் ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தானே இருக்குது இப்போ இந்த பூரணத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் விஷயத்தை வச்சிக்கிங்களேன் ஒரு முழுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது வெறுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அதுக்கு எதிர்பதமா இப்போ முழுமைங்கிறதுக்கு நேர் எதிராக அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சூன்யம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் அது எல்லாமே எதுக்குள்ளிருக்கு அந்த பூரணத்துக்குள்ளதான் இருக்கு ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அந்த பூரணத்துல இருந்து அதை வந்து பார்க்கறோம் பேராக பார்க்க முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா இங்கே மனம் அப்படித்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப சிறிய குழந்தையில பிறக்கும் போது உங்களுக்கு என்ன விஷயங்களும் தெரியவே தெரியாது ஆனா எல்லா விஷயங்களும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏத்துறோம் ஒவ்வொரு வளர்ச்சியில இந்த விஷயங்களை எப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரும்போது என்ன பண்றது எல்லாமே உங்களுக்குள்ள எண்ணங்களா எண்ணங்களாகவே ஏற்றி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்ப இந்த எண்ணங்கள் உள்ள போக போக போக உங்களுக்கு என்ன மனம் என்ன பண்ணுது ஒரு அடர்த்தி தன்மை அடையுது ஆனா இந்த அடர்த்தித்தன்மையில அது ஒரு பருப்பொருளா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை ஏன்னா மனம்ங்கிறது ஒரு பௌதீக பொருள் கிடையாது அது ஒரு சூட்சமம் அது எண்ணங்களால் சூழப்பட்ட ஒரு இருப்பு அவ்வளவுதான் ஆனா அது வந்து நம்ம ஏதாவது உருவகமா வச்சுக்கிட்டா அதை மாற்றம் பண்ணலாமான்னா அது சாத்தியம் இல்லையே ஏன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாம ஒரு சூட்சமமாக தான் மனம் இருக்கு ஆனா இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா கண்ணுக்கு தெரியக்கூடியவைகளெல்லாம் படைச்சுக்குது எங்க இருந்து படைக்குது அதுக்கு கிடைத்த உடலினுடைய பிரத்யேக புலன்களை கொண்டு ஒவ்வொன்று உள்வாங்கிக்கிட்டே இருக்கு இப்போ கண்ணுங்கிற ஒரு புலனை வச்சுக்கிட்டு காட்சிகளை உள்வாங்குது காதுன்னு ஒரு புலன்களை வச்சுக்கிட்டு விஷயங்களை உள்வாங்குது இந்த புலன்களால் தான் இந்த மனம் ஆளப்படுது இப்போ இந்த புலன்கள் உண்டாகுவதற்கு இந்த உடல் இருக்கிறதுனால இந்த உடல் வாயிலாக எல்லா விஷயங்களும் இந்த மனம் எடுத்துக்கிட்டு ஏற்றி வச்சுக்கிட்டு தன்னுடைய இருப்பை இழந்துடுது ஏன்னா தன்னுடைய சுயங்கிறது வந்து இந்த உருவமற்ற நிலை அப்படிங்கிறத மறந்துட்டு தன்னை உருவத்துக்குள்ளே வந்து ஒரு ஐக்கியப்படுத்திக்கிது இப்போ மனதனுடைய அடர்த்தித்தன்மை இதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன் அதாவது தன்னுடைய சுயம் உருவமற்றது நிர்குணம் நிரஞ்சனம் நிர்மலம் ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா உருவத்துக்குள்ள வந்து ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கிது உடல் அப்படின்ற ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த உடல்தான் நான் இந்த உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் நான் இப்படிப்பட்டவன் இன்னார் நான் எனது அப்படிங்கிற அகங்கார மமகாரத்துக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டு இந்த சிக்கல்கள் தான் நமக்கு வந்து மனம் வந்து ரொம்ப அடர்த்தியாகி அதுலேருந்து விடுபட முடியாமல் நம்மளை மாற்ற வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி வகுப்புகளுக்கு வரோம் அப்படின்னா இந்த அடர்த்தியிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு ஏதாவது பயிற்சி முறைகள் இருக்கா தியானம் இருக்கா தெரியுது நமக்கு எல்லாமே தெரியுது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு மனம் அமைதியின்மையில் இருக்குது மனம் அகங்காரத்தில் இருக்குது மனம் அறியாமையில் இருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரியுது இதுல இருந்து விடுபடுவதிட்ட மனசு விரும்புதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சியை தான் விரும்புது தன்னுடைய சுயத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு அது ஏதாவது ஒரு பயிற்சி மூலமா அறிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுது ஏன்னா அப்படித்தான் மனம் பழக்கப்பட்டிருக்கு நீ இதை செஞ்சீன்னா இதுல இருந்து விடுபடலாம் அதை செஞ்சுன்னா அதுல இந்த மாதிரி பயிற்சி எடுத்தீன்னா இது உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னா நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததுனால மனசு என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு பயிற்சி மூலமா நம்ம இதில் விடுபட முடியுமா தியானம் பண்ணுவதுனால நான் வந்து அமைதி அடைந்து விடுவேனா அல்லது நான் ஒரு பக்தி செய்யறதுனால எனக்கு வந்து ஒரு அமைதி உண்டாகிவிடுமா அப்படின்னு மனம் எதிர்பார்க்குது இதெல்லாம் மனதில் வந்து ஏற்றுமிக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படின் தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்த எண்ணங்கள் எங்கெல்லாம் பதிவாகிட்டு இருக்குது சித்தங்கிற ஒரு சேமிப்பு கலனில் போய் பதிவாகிட்டே இருக்கு இந்த சேமிப்பு கடன் வந்து பெருசாகிட்டே இருக்கு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சஞ்சீதம்னு சொல்கிறோம் அதாவது என்ன அலைகள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மனம் வந்து ப்ராட் ஆகிட்டே இருக்கு இது எந்த மாதிரி ப்ராட் மைண்ட் ஆகுதுன்னா இறைவன் அறிவதற்கு பதிலாக சத்தியத்தை அறிவதற்கு பதிலாக அசத்தியத்தை நோக்கி நகருது இங்கே தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இது போன்ற வகுப்புகள் மூலமாக உங்களை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுதுன்னா ஒரு உருவத்துக்குள்ள நம்ம எல்லா விஷயத்தையும் பிடிக்கிற மாதிரி கடவுளையும் அப்படி தான் எதிர்பார்க்குது கடவுள் என்பது ஒரு நிகழ்வா இருக்குமா ஒரு உருவமா இருக்குமா நாம் எதிர்பார்க்குற மாதிரி கொண்டு வர முடியுமாவே அப்படி கொண்டு வந்து அனுபவமாக்க முடியுமா அப்படின்னு மனசு ஆசைப்படுது இந்த மனதில் வந்து இந்த சத்து அசத்து ரெண்டு விஷயத்தை வந்து பொருத்தி பார்க்குற ஒரு தகுதியின்மைதான் காரணம் மனசுக்கு வந்து இதை சரியா சொல்லி கொடுக்காத ஒரு தகுதியின்மையினால மனம் இந்த இருமைகளால் சிக்கிக்கிட்டு இருக்கு இது உண்மை இது பொய் இது சத்தியம் இது அசத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருமைகளை சிக்கிக்கிட்டு இருக்குது இந்த சிக்கலிருந்து விடுபடும் போது மட்டும்தான் தன்னுடைய உண்மையான சுயத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த உண்மை என்ன அப்படின்னா தன்னுடைய சுயம் அது அப்படின்னு தெரியாம மனம் என்ன பண்ணுது தனக்கு வேறாக எதுவும் வெளியே இருந்து பிடிக்கணும் வெளியே தான் ஏதோ இருக்குது கடவுள் வெளியே எங்கேயோ இருக்காரு இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அல்லது இந்த பூஜை செஞ்சா பிடிச்சிடலாம் அந்த ஜபம் பண்ணா புடிச்சிடலாம் அல்லது இந்த கோவிலுக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு ஓடிக்கிட்டு இந்த ஓட்டம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு உடல் சார்ந்து இருக்கு இப்ப வந்து எந்த அடிப்படையில உடல் வளருதோ அந்த அடிப்படையில மனமும் வளருது இப்போ அதுதான் நம்ம வந்து அறிவு பரிமாணம்னு கடந்த வகை பேசணும் அதாவது ஒரு அறிவு தாவரம் இருந்து அறிவு மனிதன் வரைக்கும் உடல் சார்ந்த அறிவு பரிமாணம் காணப்படுகிறது ஒரு அறிவுக்கு உண்டான உடல் வந்து தாவர உடலாக இருக்குது அறிவுக்கு உண்டான உடல் வந்து மிருக உடலாக இருக்குது அறிவுக்கு உண்டான உடல் வந்து மனித உடலாக நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த உடல்கள் வழியாக இந்த அறிவு பரிமாணம் மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே வந்தால் கூட அந்த அறிவு பரிமாணத்தில் எல்லா உடல்களுமே பக்குவம் அடைஞ்சிடுதா அந்த தகுதி அடைஞ்சிடுதான்னா அப்படியும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம் ஏன்னா இங்கே மனிதனாக பிறந்த எல்லாருமே இந்த அறிவு பரிமாணத்தினுடைய ஆறாம் அறிவுக்குள்ளே உயர்ந்துட்டாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா அங்கே அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து அந்த மனதினுடைய ஏற்றுமைக்கப்பட்ட எண்ணங்களை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது இப்போ ஒரு குழந்தை வளர்ச்சியை பொறுத்து தானே மனமும் வளருது அறிவும் வளருது கடந்த வகுப்புல நாங்க பார்த்தோம் ஐந்து வயது குழந்தையினால ஒரு கதவுடைய தாழ்பாலை நீக்க முடியாம தடுமாறும் பொழுது ஒரு பத்து வயது குழந்தை வந்து அந்த கதவுனுடைய தாழ்பாலை நீக்க முடியுதுன்னா அந்த ஐந்தாண்டுகளுடைய அவனுடைய வளர்ச்சியில அவனுக்கு நிறைய விஷயங்கள் அவனுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு அவனுடைய பக்குவம் அவன் வந்து அந்த கதவுடைய தாழ்பாலை எளிதாக நீக்க முடிகிறது ஆனா ஐந்து வயது பையனால நீக்க முடியாம தடுமாறுறான் இப்ப இந்த ஐந்தாண்டுகள் வித்தியாசம் எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சியினுடைய அடிப்படையிலும் மன வளர்ச்சியினுடைய அடிப்படையிலும் இருக்குது இப்ப ஐந்து வயது பையனோட பத்து வயது பையன் வந்து இருமடங்கு பெரிய பையன்தானே அப்ப அந்த உடல் அதுக்குண்டான வளர்ச்சி அடைந்து அந்த உடல் வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கிறது மூளையை கூட சார்ந்துதான் இருக்கு அந்த மனித மூளையை சார்ந்து கூட உடல் வளர்ச்சி இருக்கு அப்ப இந்த பையனுடைய மூளையினுடைய புரிதலும் அந்த பையனுடைய மூளையினுடைய புரிதலும் அங்க வேறுபடுகிறது ஏன்னா உடல் வித்தியாசம் இருக்கு அது மாதிரி மனிதர்கள் வந்து இப்ப அறுபது வயது எழுபது வயது நூறு வயது வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இந்த மனித உடல் வளர்ந்த மாதிரி உள்ளுறுப்புகள் எல்லாமே வளர்ந்துருக்குமா அதே மாதிரி அவங்க ஏற்றி கொண்ட எண்ணங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமான்னா நிச்சயமா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுபடுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பொதுவாக ஆறறிவு படைத்த மனிதன்னு நம்ம பேசுனாலும் எல்லாருக்குமே அந்த ஆறறிவு கரெக்டாக வேலை செய்தான்னா நிச்சயமா செய்யாது ஏன்னா உடல் உறுப்புகளினுடைய மாற்றம் மனதில் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களின் மாற்றம் இந்த இரு மாற்றங்களினால ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுது அப்படின்னு நம்ம கடந்த வகுப்பிலையும் பார்த்தோம் இங்க ஜென்ரலா நம்ம இது போன்ற புற விஷயங்கள்ல ஏத்திக்கிற விஷயங்கள்ல தான் இந்த மாறுபாடுகள் எல்லாம் பாக்குறோம் ஏன்னா இது வந்து எண்ணங்களுடைய அடிப்படையிலும் உடலுடைய அடிப்படையிலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காணப்படும் ஆனா இந்த அக விஷயம் அப்படி இல்லை இந்த அக விஷயம் இந்த உடல் சார்ந்து கிடையவே கிடையாது மனம் சார்ந்து கிடையவே கிடையாது ஏன்னா அது எப்பவுமே இருக்கக்கூடிய இருப்பு சத்து சொல்றது ஆனா அந்த இருப்புதான் நான் தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல்தானே இந்த உடல் வளர்ந்துகிட்டு இருக்கு மனம் வளர்ந்துட்டு இருக்கு அப்போ இங்க இந்த உடலும் இந்த மனமும் பயணிக்கக்கூடிய பயணம் அறிவை நோக்கி தன்னுடைய சுயத்தை நோக்கி பயணமாகுது ஆனா அந்த சுயம் எப்படிப்பட்டது நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு பாதை மாறி பயணம் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லாருமே அப்படித்தான் பயணிச்சுட்டு இருக்கும் ஏன்னா நம்முடைய சுயத்தை பாதைகள் எல்லாமே தவறு தவறாகவே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து இப்போ நம்ம பக்தி அப்படின்னா தவறா அல்லது யோகம்ங்கிற தவறான்னா அப்படி எடுத்துக்க கூடாது இங்கே பக்தி யோகம் என்ன மார்க்கங்கள் வேணா இருக்கட்டும் சரியை கிரியை யோகம் அப்படின்னு ஞானம் எந்த மார்க்கங்களாக இருந்தாலும் இது எல்லாமே எதை மையமாக கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது மதம் எதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது கடவுள் எதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மனதை மையமாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா மனம் செம்மையாகணும் மனம் தெளிவாகணும் மனம் தூய்மையாகணும் மனம் மாசற்று இருக்க வேண்டும் அதைத்தான் எல்லா மகான்களும் வலியுறுத்துறாங்க அப்ப நம்ம ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலை மிக உச்ச நிலை மனதை சார்ந்துதான் இருக்கிறது அப்படிங்கிறதுல பஸ்ட் நம்ம தெளிவாய்க்கணும் ஏன்னா வேற நீங்க பக்தியை சார்ந்திருக்கிறதா அன்பை சார்ந்திருக்கிறதா அல்லது நான் வந்து யோகத்துல நிறைய மூச்சு பயிற்சி பண்றதுனாலயோ நிறைய உடற்பயிற்சிகள் பண்றதுனாலயும் நான் வந்து கடவுளை அறிந்து விட முடியுமான் அதுல சாத்தியம் இல்லைங்கிறது தான் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க என்ன விஷயங்களுக்கு சிக்கினாலும் அது மனம் சார்ந்து சிக்கிக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரணும் அது தெரியாத வரைக்கும் நீங்க வந்து உரிமைகள்ல தான் இருந்துட்டு இருப்பீங்க அந்த உருமைகள்னால நீங்க அந்த இறைத்தன்மைக்குள்ள நுழையவே முடியாது ஏன்னா உங்களுடைய சுயம் உங்களுக்கு காண்பிக்கப்பட இருக்கும் அது மேகத்தினுடைய அடர்த்தியை போல எப்படி சூரியனை வந்து மேகம் மறைத்து கொண்டிருக்கிறது அந்த மேகம் மறைப்பு கேட்டுற மாதிரி வெளிச்சம் குறைகிறது அந்த மேக மறைப்பு எவ்வளோக்கு எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ அவ்வளோக்கு அளவு வெளிச்சம் குறையும் அது மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு பிரகாசம் குறைவதற்கு காரணம் உங்களுடைய ஏற்று வைக்கப்பட்ட அடர்த்தி அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ இப்போ நம்ம இந்த ஏற்று எண்ணங்களான தாட்ஸ் எல்லாமே விடுறது விஷயம் இப்போ இந்த தாட்ஸ் விடுறது வந்து நம்ம எப்படி அவ்வளோ எளிதாக விட்டுற முடியும் ஏன்னா போன வகுப்புலேயே பார்த்தோம் இந்த தாட்ஸுங்கிறது வந்து இல்லாமல் நான் எப்படி இயங்க முடியும் இப்போ பணம்ங்கிற ஒரு விஷயத்த நான் தெரியாமல் எப்படி கையாள முடியும் உணவுங்கிற ஒரு விஷயத்த தெரியாமல் நான் எப்படி கையாள முடியும் அப்போ இதெல்லாம் எனக்கு தேவைதானே இதெல்லாம் ஏற்றி வைத்து நான் இயங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்திருக்கும் வரணும்னு சொல்லி கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம் ஆனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய எண்ணங்கள் இந்த அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எண்ணங்களையோ அல்லது உங்களுக்கு வந்து இது தேவையில்லாத விசய சுகங்களால் சூழப்பட்ட எண்ணங்களையும் இங்க சொல்லவே வரல மனம் தூய்மை ஆகுதல் அப்படிங்கிறது இருமைகளற்ற நிலை அப்படின்னு கடந்த வகுப்புலயும் தெளிவுபடுத்தணும் இப்ப இருமைகளற்ற நிலைங்கறது என்ன ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலை உயர்வு தாழ்வு இல்லாத நிலை அப்ப அந்த நிலைப்பாட்டுக்குள்ள பேலன்ஸ்டு வரும்போதுதான் நமக்குள்ள எல்லாமே புரிய வரும் இப்ப இந்த புரிதல் வராத வரைக்கும் நம்ம மனம் என்ன பண்ணுது ஒரு மயக்கத்துல இருக்கு இந்த மாயத்தோட்டத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து போகிற விஷயங்களாக இருக்கிறதுனால அதை பிடிச்சிக்கிட்டும் இருக்கு இதுதான் மனதனுடைய மாய விளையாட்டு இங்கே தான் நம்ம கொஞ்சம் விழிச்சிக்கணும் இங்கே விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயமே நம்ம இங்கே விழிக்கணுங்கிறது இந்த விஷயத்துல தான் விழிக்கணும் நம்ம அறிவாக இருக்கிறோம் ஆனால் எண்ணங்கள் நம்ம மீது ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து போகிறது ஆனால் என்னுடைய சுயம் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல எப்போ நம்ம புரிதல் வருதோ அப்போ நம்ம கண்டிப்பாக விழிச்சிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுதான் அந்த விழிப்பு தான் நம்ம வந்து பிரஜ்னைன்னு சொல்றோம் உணர்வு பிரஜினை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அது அந்த பிரக்னை நமக்குள்ள இருக்கணும் அது யாராவது ஒருத்தர் நம்ம தொட்டா எப்படி தொடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அது போல உணர்வு ரீதியாக அந்த விழிப்பு உண்டாக வேண்டும் மன ரீதியான விழிப்பு வேற உணர்வு ரீதியான உண்டான விழிப்பு வேற ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்ல வர்றது வந்து நம்ம உணர்வாக மாற வேண்டிய விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு மனம் கடந்து அறிவாக நாம் மாற போறோம் ஏன்னா நம்ம மனதுல சிக்கிட்டு இருக்கறனால தானே நிறைய குப்பைகளை ஏற்றி வச்சுக்கிட்டு இது சரி அது சரி இதுதான் கரெக்டுன்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு இருக்கோம் மதங்கள்ல ரகலை பண்ணிட்டு இருக்கோம் ஜாதிகள்ல ரகலை பண்ணிட்டு இருக்கோம் மொழிகள்ல ரகலை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ உணர்வுக்கு இதெல்லாம் இல்லை இது எல்லாமே கடந்த நிலைதான உணர்வு அப்போ இத்தனையும் உணர்வின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இத்தனையும் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதா இங்க நம்ம வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ அதுக்கு நம்ம என்ன பேருன்னா ஒத்திசைவுன்னு சொல்றோம் ஒத்திசைவுன்னா அந்த இயற்கையோடு அந்த இறைத்தன்மையோடு நம்முடைய சுயத்தோடு நம்ம ஒத்து பயணிக்க வேண்டியதுதான் ஒத்திசைவு இப்ப நம்ம அதுல இருந்து எப்போ அப்ப நம்ம அதுல இருந்து நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்க முடியாம போயிடும் இப்போ அந்த ஒத்தி செய்வங்கிற ஒரு விஷயம் இயற்கையோடு ஒன்றுதல் அதாவது நம்ம இறைவனோடு ஒன்றுதல் இந்த மனம் வந்து தன்னை தனித்துவமாக பிரித்து வைத்து கொண்டிருந்து விடுபட்டு தன்னை அந்த மூலத்தோடு தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தோடு தன்னை இணைச்சிக்கிறது அதுதான் ஒத்தி அதோட நம்ம இணைய வேண்டிய விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி பயணிக்கிற பெரும்பாலான சாதகர்கள் வந்து என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய பயிற்சி முறைகள்னால மனப்பிரும் உண்டாயிடுது அதாவது மனப்புகள் ஒரு பைத்தியம் அல்லது ஒரு அறியாமை நிலையில போய் சிக்காங்க அதாவது அவங்க செய்யற பயிற்சி முறைகள்ல வந்து பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறாங்க இப்ப ஒரு மூச்சு பயிற்சியின் வாயிலாகவோ அல்லது தியானங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாகவோ இந்த மனதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மனதை நிறுத்துறேன் மனம் வந்து அமைதியை நோக்கி தழுறேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பயிற்சிகளை செய்யும் மனம் என்ன பண்ணுதுன்னா தனக்கு விரோத சக்தியை உண்டாக்கி அதனால் ஒரு விதமான ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு மாதிரி தன்னுடைய சுயத்தை இழந்துருது மனங்குற ஒரு தனித்துவத்தை இழந்து அந்த அறிவோட இணைவதற்கு பதிலாக மேலும் ஒரு சிக்கலை உண்டாக்கிக்குது அந்த சிக்கலில் வர நிறைய ஆன்மீகவாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இது நிறைய ஆன்மீக பயிற்சிகளில் மனம் சார்ந்த பயிற்சிகளில் நிறைய பேர் பைத்தியமானவங்களும் இருக்காங்க இதையும் நான் இங்கே வந்து சுட்டி காட்ட ஏன் அப்படின்னா இப்போ கோயில்களில் வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தில் கடவுளை நோக்கி நகரக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த கடவுளை ரொம்ப ஆழமாக பிடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ பண்ண போய் கடைசியில் சாமி ஆடப்போய் ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு அது வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் அது நகருது அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு மனநோயாளியாகத்தான் இருப்பாங்க அதாவது மனம் வந்து அவங்களுக்கு எங்கேயோ சிக்கிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதில் போய் ரொம்ப டீப்பாக மாட்டிக்கிது அப்போ சாமி ஆடுறதும் தன்னை வந்து கடவுள் மாதிரி காட்டிக்கிறதும் தானே வந்து கடவுள்னு சொல்லிக்கிறதும் அப்புறம் என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும்னு சொல்லி பேசுறதும் அதெல்லாம் வந்து மனநோயுதான் சொல்லணுமே தவிர அவங்க அந்த தெய்வீகத்தன்மையை அடைந்துட்டாங்க ஞானத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா இங்க வந்து மனப்பிரள்வது மனம் எங்கேயோ சிக்கிக்கிறது எதையோ செய்ய போய் மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய இயல்பை இழந்து அதீத சிக்கல்ல போய் மாட்டிக்கணும் இதுதான் பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் வந்து அடைந்திருக்கிற தவறான பாதைகள் இப்ப இதனால சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கடவுளை நோக்கி போறவனோ உள்ள பக்தியிலையோ பூஜையிலையோ யோகத்திலையோ போறவனை பார்த்து மற்றவன் என்ன தெரியுமா சொல்றான் அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் கடவுளை வந்து நோக்கி போய் கடைசியாக ஏதோ பைத்தியமாக போறான் ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுவான் ரொம்ப டீப்பா இது மாதிரி போறவங்க வந்து மனநோயாளிகளாக மாறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அதுவும் நிறைய பேருக்கு வந்து மக்களிடையே இது மாதிரி புழக்கத்தில் இருந்த வார்த்தைகள் வந்து பயன்பாட்டில் இருக்கு நம்ம அனுபவமாகவும் பார்த்துருக்குறோம் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது இப்போ சித்தர்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை பார்த்து வெரைச்சுட்டு நிற்பாங்க அவங்கெல்லாம் சித்தர்கள் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னுலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஏன்னா இங்கே அறிவு தான் இறைவனாக இருக்கே தவிர தன்னை அறியாத ஒரு நிலையை வந்து இறைவனை எப்படி சொல்ல முடியும் ஆனால் நம்ம சித்தர்கள் வந்து எப்படியே வானத்தை பார்த்து வெறிச்சு பார்த்துட்டு நிற்பாங்க தானே பார்த்து சிரிச்சுக்குவாங்க அப்புறம் இதே ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படிலாம் அவங்க பெரிய மகான்கள் சித்தர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு போர்வை பொருத்தப்பட்டிருக்கிறதுனால நிறைய கூட்டங்கள் அது மாதிரி சித்தர் ஸ்தலங்களுக்கு பிரயாணம் பண்ணுது ஏன்னா நான் இந்த சித்திரை பார்த்தேன் அந்த சித்திரை பார்த்தேன் அவர் அப்படியே ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இருந்தாரு திருவண்ணாமலையில் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இவனெல்லாம் வந்து சித்தர்களாக வழிபாடு செய்யப்படுது ஆனால் உண்மை அப்படி இல்லை இங்கே வந்து என்னன்னா இருக்கின்ற ஒரே இறைத்தன்மை அறிவு பிரகாசமாகத்தான் இருக்கு அது பிரகாசிக்கக்கூடிய உபாதி அதுக்குண்டான பக்குவத்துக்கு வந்துட்டான் அது இந்த உலகத்துக்கு ஏகப்பட்டதை உபதேசிக்கக்கூடிய தகுதியை தான் அடையுமே தவிர உதவாக்கரை தகுதியை அடையாது ஏன்னா இப்ப நீங்க பாடுங்க இல்லையா மகான்களுடைய நூல்கள் எல்லாம் பாருங்க திருக்குறள் எடுத்து படிச்சு பாருங்க திருமந்திரம் எடுத்து படிச்சு பாருங்க திருவாசகம் எடுத்து படிச்சு பாருங்க திருப்புகழ் எடுத்து படிச்சு பாருங்க எல்லாம் மகான்களுடைய அறிவு பொத்திசங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவங்கதான் உண்மையான ஞானிகள் இவங்க வந்து எந்த ஒரு மனநோயாளிகளாகவோ மனப்பிரல் உலக நிலைகளை அனுபவமாக்கணும் கூட கிடையாது அந்த அறிவாக இருந்து அழகான வார்த்தைகளால் உலகத்துக்கு உபதேசம் கொடுத்தவங்க அதுதான் ஏன்னா இங்க நம்ம பயணம் பண்றது வந்து அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அறிவு தாவரமாக இருந்து ஐந்தறிவு மிருகமாக வாழ்ந்த நிலையிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதனாக வந்து அதீத ஆற்றல் படைத்த பேரறிவான ஏழாம் அறிவை நோக்கி நம்ம பயணிக்கும் போது இந்த அறிவு பிரகாசம் எந்த அளவுக்கு பிரைட்னஸா இந்த சமுதாயத்துக்கு பயன்படுமோ அதுதான் உயிர் பரிமாணம்னு சொல்லப்படுதே தவிர எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டோ சட்டையை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறதோ வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறதெல்லாமே தவறாக ஏற்றுவிக்கப்பட்ட விஷயங்களாக முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்திலேயே நிறைய குழப்பங்கள் சூழப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபடணும் முதல்ல நம்ம வந்து நம்ம பயணிக்கிற பாதைகள்ல ஒரு பக்தின்னா இப்படிலாம் இருக்கணும் இப்படி தான் கடவுளை பிடிச்சிக்கணும் அது அதுன்னா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதெல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் முரண்பாடான விஷயங்கள் இதெல்லாம் யாருமே சொல்லித்தரதில்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இந்த மாதிரி போங்க எங்கேயோ விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதான் கடவுள் அந்த கோயிலுக்கு போனால் அந்த சித்திர பாருங்க அப்படியே எங்கேயோ இருப்பாரு அவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் இந்த கோயிலில் போய் இவரோ தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெருமை வந்துடும் உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ள திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுல இருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் அறியாமையின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த அறிவை அறிவித்து கொள்வதற்கு மிக மிக பிரத்யேக அறிவு நமக்கு தேவைப்படுது ஏன்னா நம்முடைய சுயம் அதுதான் ஆனால் அந்த சுயம் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அது எதனால் மறைக்கப்பட்டிருக்கிறதுனா இந்த ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களால் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டத்தினுடைய மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தக்கூடிய விஷயம் மனம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இருக்கு அதிலிருந்து ஏன் விடுபட முடியல எதையை ஆழமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதிலெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே விசாரம் பண்ணணும் உங்களுடைய மனம் இப்போ எதையெல்லாம் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது ஏன் ஏற்றுக்க முடியல இந்த அடமட்டுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணணும் ஏன்னா இங்கே ஒரே பொருள் பூரணத்துவமான அந்த இறை பிரிக்க முடியாத ஒன்றிலிருந்து பிரித்து பார்ப்பது எது மனம்தானே பிரித்து பார்க்கறது அப்போ இந்த மனம் எப்படிப்பட்டது ஏன் இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு இருக்குது அப்படிங்குறத ரொம்ப ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது மட்டும்தான் இந்த அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்தை நோக்கி நாம நகர முடியும் பாடத்திட்டங்கள்ல நீங்க புரிஞ்சு கொண்ட விஷயமா இதுவரைக்கும் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை வந்து சிறு வயதுல இருந்து அவரவர்களுடைய சூழ்நிலைகள் கல்வி முறைகள் சமுதாயம் இப்படி விதவிதமா ஏத்தி வச்சிட்டு இருக்கு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன கலாச்சாரம் இது எல்லாமே இதுல அடக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தன் எந்த சூழ்நிலையில வாழ்றானோ எந்த சூழ்நிலையில பிறக்குறானோ அதற்கேற்ற மாதிரி எண்ணங்கள் தான் அவனுக்கு திணிக்கப்படும் அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கை அமைக்கப்படும் இப்போ நம்ம இது மாதிரி பாதையில் பயணிக்கும் போது இப்போ இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளை முதல்ல கடக்கடும் இப்போ வந்து வெளிநாட்டில் வாழ்வோ ஒரு இந்தியன் இருக்கலாம் இங்கு இந்தியாவில் வாழக்கூட ஒரு இந்தியன் இருக்கலாம் ரெண்டு பேரும் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணலாம் ஆனால் இந்த ஆன்மீக பயணத்துடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கை முறையும் முரண்பாடாக இருக்கும் ஏன்னா இவனுடைய கலாச்சாரம் வாழ்க்கை முறை மொழி எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அவன் இந்தியானாவே கூட இருக்கலாம் ஆனால் அவனுடைய கலாச்சாரம் வாழ்க்கை முறை மொழி எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேருடைய அந்த இறையத்தன்மையை அறியக்கூடிய பக்குவம் எப்படி இருக்கும்னா இரண்டு பேருக்கு வேற வேற விதமாக இருக்கும் இப்போ நாம் இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இங்கே தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த விஷயங்களும் சரி அந்த நாட்டில் தெரிஞ்சுக்கூடிய அந்த விஷயங்களும் தெரி இரண்டுமே ஏற்று எண்ணங்கள் அப்படின்னு பொதுப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த எண்ணங்களை எல்லாம் நம்ம விட்டு வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மீக பாதையினுடைய முதல் படி இப்போ இந்த எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் மனம் இறக்க வேண்டும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற பாடத்திட்ட தான் இப்போ நம்ம நகர்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதை நோக்கி தான் போக போகிறோம் இப்போ எண்ணம் எண்ணம்னு சொல்லிகிட்டே இருக்கும் தாட்ஸ் தாட்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் இப்போ இறைவனை அறிகிறதுக்கு இது தடையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் இறைவனை அறிவதற்குண்டான ஆயுதமாக இந்த மனமே இருக்குதுன்னு சொல்கிறோம் அறிய முடியாத தடையாகவும் இந்த மனம்தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த மனமே இந்த ரெண்டுக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த மனங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகலாம் இதை எப்படி நம்ம கையாடணும் அப்படி இந்த மனம்ங்கிற விஷயத்தை கடந்து அந்த அறிவை நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் அப்ப இதுல வந்து முதல்ல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்ப மனம் தன்னை அறிவாக அறிந்து கொள்வதற்கு மனதனுடைய பரிசுத்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கோரப்படுகிறது இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா மன தூய்மையை பத்தி ரொம்ப தெளிவா பேசுது திருக்குறளும் கடந்த வகுப்புலயே சொன்னேன் மனத்திற்கன் மாசில அப்படிங்கிற ஒரு திருக்குறளை வச்சு பேசுனேன் மனம் மாசற்ற நிலையில் மட்டும்தான் அந்த இறைத்தன்மையை அடைய முடியும்னு சொல்லியிருக்கேன் தாய்மானவருடைய பாடலையும் கடந்த வகுப்புல நான் சொல்லியிருக்கேன் மனமிரக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவருடைய பாடலையும் மேற்கோள் காட்டியிருக்கேன் அப்போ இப்போ இந்த மனம் அப்ப பரிசுத்த நிலைக்கு மனமற்ற அந்த உண்மையான அறிவு நிலைக்கு போகும்போது மட்டும்தான் தன்னுடைய சுயத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த பரிசுத்த நிலைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தப்போ இருமைகள் அற்ற நிலை இப்போ இந்த இருமைகள் அற்ற நிலை இருமைகள் அப்படிங்கிறது என்ன இது உயர்வு இது தாழ்வு இது சரி இது தவறு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது பூரா இருமைகள் தான் இப்போ இந்த இருமைகளை நம்ம எப்படி கடற்கிறது அப்போ இந்த இருமைகளை கடந்து நம்ம எப்படி இயங்குறது இப்போ நம்ம வந்து இறைவனையும் மனதையுமே நம்ம இருமைகளால் தானே பிரித்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம மைண்ட் அட் ப்ரெசென்ட் இந்த சுச்சுவேஷன் வரைக்குமே என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா இறைவனை தனியாக பார்க்குது மனசை தனியாக வச்சுக்கிட்டு இருக்குது இப்போ மனசை கொண்டு போய் எங்கேயோ இறைவனுக்கிட்ட சேர்த்தணும்னு நினைக்குது இதுதான் நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு வேற நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஜீவன் அப்படிங்கிறது மனம்னு நம்ம கடந்த வகுப்புல படிச்சிருப்போம் இப்போ இந்த மனம்ங்கிறத கொண்டு போய் இறைவனோட இணைக்கணும் அப்போ வந்து அது பரமாத்மா இது ஜீவாத்மா அப்போ இதை கொண்டு போய் அதில் இணைச்சிட்டோம்னா இங்கே வந்து நம்ம இந்த இறைத்தன்மையை அடைஞ்சிடலாம் நம்ம அந்த இறப்பட்ட நிலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஏற்றி வச்சுருக்கோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆராய்ச்சிகளையும் பண்ணிகிட்டு இருக்கோம் பயிற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த பாடத்திட்டத்தில் ரொம்ப டீப்பாக உள்ள போனீங்கன்னா இப்போ கடந்த வகுப்புல நான் சொன்னேன் இப்போ பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு அவர் அழகா சொல்றாரு அப்போ நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னா இந்த ஜீவன் அப்படின்னு ஒரு விஷயத்திலையும் நான் இல்லை ஜகம்ங்கிற உலகத்திலையும் நான் இல்லை அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிறது எது இறைவன்கிறவன் இதுக்குள்ளேயே இல்லைங்கிறான் நான் இதுக்குள்ளே வரவே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ வந்துட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எது இந்த மனசுதான் இந்த மனசையும் தான் எல்லாமே கற்பிதம் பண்ணிக்கிட்டு இறைவனையும் கற்பிதம் பண்ணிக்குது உலகத்தையும் கற்பிதம் பண்ணிக்குது ரெண்டையும் ஏத்தி வச்சுக்குது ரெண்டையும் பிரிச்சு வச்சுக்குது இது சரி அது சவரினு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது போராடிக்கிட்டு இருக்குது இந்த புரட்சியிலிருந்து விடுபட முடியாம தவிக்குது இதுக்கு என்ன வழியும் அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதுக்கு யாருக்கும் தயாராகவும் இல்லை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு ஆற்றலும் இல்லை அப்படி ஒரு சிக்கலை போய் சிக்கிட்டு இருக்குது ஒரு நூல் உருண்டை எப்படி கண்டபடி போய் சிக்கிக்கிட்டு அந்த சிக்கலை எப்படி விடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டமும் அது மாதிரி இந்த மனசு போய் நல்லா குப்பைகள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு கண்டபடி சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சிக்கலை விடுவிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிக்கிட்டு இருக்கோம் எத்தனை நூல் உருண்டை எடுத்து பிரிச்சுக்கிறது நடக்கிற காரியமா அப்போ இதுக்கு எளிமையா நம்ம பிரிக்கிறதுக்கு என்ன வழி இது மாதிரி நிறைய குப்பைகளை ஏற்றிருக்கமே இந்த குப்பைகளை எப்படி விடுறது ஒவ்வொன்றா விட முடியுமா மனதை விசாரம் பண்ணி பார்த்துக்கிட்டு இப்ப நான் போய் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஒரு மணி நேரம் நான் மனதை விசாரம் பண்றேன் இப்ப என் மனசுல என்னென்ன குப்பைகள் இருக்கு அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு விடுறதுன்னா அது எத்தனை வருஷம் நீங்க குப்பைகளை ஏத்துறீங்களோ அத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணணுமே அது நடக்கிற காரியமா அப்ப பிராக்டிக்கலா அது சாத்தியம் இல்லை அப்ப விசாரங்கிற முறையிலையும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி முழுமையா மனதை வந்து தூய்மைப்படுத்த முடியும் அதுக்கு கால தேசம் பத்தாது எத்தனை பிறவி தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏற்றிக்கிட்ட விஷயங்களை கழட்டி விடுறதுக்கே பல ஆண்டுகள் தேவைப்படும் ஏற்கனவே ஏற்றி கொண்ட விஷயங்கள் வந்து சஞ்சீத கர்மாங்கிற ஒரு காரணத்தேக்கத்தில் ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது அது அப்பப்போ வரும் அதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம்னு வேறு சொல்கிறோம் வாசனைகள் இப்போ நீங்கள் எந்த எண்ணமும் இல்லாமல் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு திடீர்னு உள்ளிருந்து ஒன்று கிளறும் அது வெளியே வந்தவுடனே இது எப்படி வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் இந்த பிறவிலே ஏற்பட்ட கூட எண்ணம் இல்லை அந்த புற்பிறவி என்னமா இருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்க விடுவிக்கிறதுன்னு நடக்கிற காரியமா சொல்லுங்க எவ்வளோ ஆண்டுகள் தேவைப்படும் எத்தனை பிறவிகள் தேவைப்படும் அப்போ எப்படி நம்ம முக்திங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம பிடிக்கிறது அப்ப இதுக்கு என்னதான் வழி ஒரே வழிதான் மனதை இழப்பது தான் அப்ப இதை மனதை இழப்பதற்கு என்ன செய்யறது மனம் எப்படி இறக்க வைக்கிறது இப்போ நம்ம பாடத்துல பார்க்கறோம் அதன்தான் தாய்மானவர் சிந்தை இறப்போனின் தியானம் அப்படின்னு அழகா பாடுறாரு அதை மனமிரத்தல் அப்படிங்கிற டாபிக்ல அவர் பாடுறாரு அதே மாதிரி திருமலர் சொல்றாரு திரையற்ற நீர்போல் சிந்தை தெளிவார்க்கு புறையற்றிருப்பான் எங்கள் புரிசடையோனே அப்படிங்கிறாரு திருமூலர் அப்போ இங்க திரையற்ற நீர்போல சிந்தை தெளிவா யாருக்கு சிந்தை தெளிந்திருக்கின்றதோ கலங்கமற்ற நீர்போலா தெளிந்த சிந்தை இருக்கின்றதோ அவர்கள் இறைவனாக மாறிவிடுவார்கள் அதாவது புறையேற்றிருப்பான் எங்கள் புரிசடையோனே அப்படிங்கிறார் திருமூலம் அப்போ இது மாதிரி மகான்கள் வந்து இந்த மனம் எப்போ தூய்மையாகுதோ அப்படின்போது அது தன்னையில் தானாய் தன்மயமாய் ஆனந்தமயமாக மாறப்போகுது இப்போ இதுக்குத்தான் நான் எளிமையான விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லி தரப்போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இதுவரைக்கும் மனசுல ஏற்றி வைத்துக்கொண்ட நினைவுகளாகட்டும் அனுபவங்களாகட்டும் அறிவுகளாக புற அறிவுகளாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றி வைக்கிட்டு இருக்கட்டும் இது எல்லாம் எந்த அடிப்படையில் தெரியுமா உங்ககிட்ட இருக்குது நான் எனது என்கின்ற அகங்காரம் அமகாரமாக உங்ககிட்ட இருக்கு நீங்கள் என்ன வாழ்க்கை சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கட்டும் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் பிறந்திருக்கட்டும் எந்த மொழி பேசுவவர்களாக இருக்கட்டும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் ஆனால் உங்களை எல்லாருமே ஒரு விஷயத்தை அடிப்படையை வச்சுட்டு இருப்பீங்க அது என்ன அப்படின்னா நான் எனது என்ற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கீங்க இந்த செருக்கு நான் எனது என்ற அகங்காரம் மமகார செருக்கு யாரிடம் இல்லையோ அவன் அப்பொழுதே இறைத்தன்மையை அடைந்து விடுகின்றான் இறைவனாக மாறிவிடுகின்றான் ஏன்னா இங்க இருக்கின்ற ஒரே பொருள் பூரண பொருள் தன்னில் தானாய் தன்மயமாய் ஆனந்தமயமாய் சச்சிதானந்த ஸ்வரூபமாய் இருக்கு ஆனால் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடிய மேகம் எப்படி திருளை உண்டாக்குகிறதோ அது போல ஏற்றுமைக்கப்பட்ட எண்ணங்களாகிய மனம் அந்த இறைத்தன்மை மறைத்துக் கொண்டிருக்கின்றது இப்போ நீங்க அந்த செருக்கை விடணும் பஸ்ட் நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமகாரத்தை எப்படி விட முடியும் அதுக்கு நான் வந்து என்னிடது சொல்ல மாட்டேன் என் மனதளவில் நான் வந்து ஒரு பயிற்சி பண்ண போறேன் இனிமேல் வந்து நான் நான் அப்படிங்கிற அகங்காரத்தை விட போறேன்னு சொல்லி ஒரு பயிற்சி அல்லது இது எனது எனதுன்னு சொல்றதை விட போறது ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நடக்குமா நிச்சயமா சாத்தியமாகாது என எதை எனது இல்லைன்னு சொல்ல முடியும் இப்ப உங்க உடலை நான் எனது இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்ல உங்க உறவுகளை எனது இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்ல உங்க வீட்டை என்னுடைய வீடு இல்லைன்னு சொல்லிட முடியுமா எதை எனது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும் இப்ப ஒரு தாய் இருக்கா தன்னுடைய குழந்தை என்னது இல்லைன்னு சொல்லிட முடியுமா ஒரு பையன் இருக்கான் எங்கள் அப்பா இது அப்பா இல்லைன்னு சொல்லிட முடியுமா அல்லது இப்போ நீங்கள் யாருன்னு ஒருத்தர் கேட்டால் நான் ராமசாமி நான் குப்புசாமி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்போ நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பப்ளிக்கை சொல்லும்போது நான் அப்படின்னு ஒரு சொல்ல முடியாமல் இருக்க முடியுமா அப்போ எப்படித்தான் நம்ம வாழ்றது நான் எனது அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களை விட்டுட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ்றது இது ரெண்டு விட்டால் தானே அகங்கார மமகாரத்தை நம்ம கடக்க போகிறோம் அப்போ நம்ம வந்து அந்த ஆத்ம ஞானத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் அப்போ இது எப்படி விடுறது இந்த ரெண்டு செருக்கு எங்கிருந்து ஓயிருது இது நடக்கிற காரியமா அல்லது ஒவ்வொன்றா விசாரம் பண்ணி முட முடியுமா அப்ப முடியாது அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கின்ற ஒரே பொருள் இறைவன் மட்டும் தான் இருக்கிறான்ங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கும் இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக அந்த இறைத்தன்மையை மட்டும் பூரணமாக நம்ம அறிந்து கொள்ளும் போது இருக்கிற எல்லா விஷயங்களும் அதுவாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ்க்கு வந்துடணும் அந்த கிளியரன்ஸுக்கு வந்துதான் இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்றோம் இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகியே ஆகணும் ஏன்னா இப்ப நீங்க பயணிக்கிற பாதை எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அது இருக்குதுங்கிறதுனால தான் அதை நோக்கி பயணிக்கிறீங்க இப்ப இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் அவனை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் நோக்கி பயணிக்கிறீங்க இல்ல எனக்கு இறைபக்தி எல்லாம் கிடையாது எனக்கு இறைவன் ஒருத்தர் அவசியமே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்ற அவர் வந்து தி கட்சியை சேர்ந்தவராக இருக்கட்டும் இறை மறுப்பு கொள்கை உடையவராக இருக்கட்டும் அவருக்கு இறைவனே ஒன்னு அவசியம் இல்லை அப்படி வச்சுக்கலாம் அப்போ நான் இருக்கிறேனு அவர் கண்டிப்பா எடுத்துக்குவார் இல்ல நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போ நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்பு அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்ட முடியாதே அவர் இறைத்தன்மையை வேணா இல்லைன்னு சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நான் இருக்கிறேன் இருப்பை வந்து அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ என்னுடைய இருப்பு நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் அப்போ நான் மட்டும் இருக்கிறேன் நான் இருக்கிறதுனால தானே எல்லாம் தெரியுது நான் இல்லைன்னு எதுவுமே தெரிய போறது இல்லையல்லையா அப்போ நான் இருக்கிறேனுங்கிறது ஏதாவது நம்ம சத்தியமா நம்பணும் இந்த ரெண்டு விஷயத்துல சந்தேகம் வரவே கூடாது அப்போ அந்த விஷயத்துல சிரத்தை இருக்கணும் அந்த சிரத்தை முதல்ல உங்களுக்கு உண்டாகணும் அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது சாதன சதுஷ்டையை சம்பத்தில சொல்லி கொடுக்கக்கூடிய பாடமே இந்த சிரத்தை சத்தாவான் லபத்தே ஞானம் பகவத்கீதை சொல்லுது யாருக்கு சிர்தை உண்டாகிறதோ அவன் தான் ஞானத்தை அடைய முடியும் நம்பிக்கை உண்டாகணும் ஃபஸ்ட்டு அப்போ அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில நான் இருக்கிறேனுங்கிற நம்பிக்கை ஒருவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த நம்பிக்கை கூட இல்லாம ஒருத்த வாழவே முடியாது அப்போ அந்த இருப்பு அந்த என்னுடைய இருப்பு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியமோ அந்த சத்தியம் எதை சார்ந்து இருக்கிறது பூரணத்தை சார்ந்து இருக்கிறது ஏன்னா ஒரு பொருள் இருக்கிறது அந்த ஒரு பொருள் எல்லாமே இருக்கிறது அப்ப நானுங்கிற ஒரு பொருளும் அதுவாகத்தான் இருக்க முடியும் அப்பதான் நாம் என்ன சொல்றாங்க பிரம்மாஸ்மிங்கிறது சொல்ல முடியும் அப்ப நான் எதுவாக இருக்கிறேன் அந்த பூரண இருக்கிறேன் அந்த பூரண என்னை பிரித்து விட முடியாது அப்படிங்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு சிரத்தையாகவும் தெளிவாகவும் ரொம்ப ரொம்ப புரிதலோடும் வருவீங்களோ அப்ப உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா அந்த பூரணத்துக்குள்ளதான் நானே இருக்கிறேன் அப்ப என்னால் வெளிப்படக்கூடிய எல்லாமே அது இருப்பதனால்தான் வெளிப்பட்டிருக்கிறது என்னுடைய புலன்கள் இயங்குவதற்கும் அதுவே காரணம் என் புலன்கள் வழியாக காணக்கூடிய காட்சி அதுவே காரணம் காணப்படும் பொருள் அதுவே காரணம் திருபுட்டி காண்பான் காட்சி காணப்படும் பொருள் இது மூன்றும் ஒன்றே என பூரணத்துக்குள்ள இதை பிரிச்சு பார்க்கவே முடியாது அது இருப்பதனால்தான் இந்த மூன்று நிகழ்வுகளும் இங்கு உண்டாக்கப்படுகிறது அப்ப நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அறிவுதான் இருக்குது அப்படி நீங்க எப்போ உங்களுடைய குவாலிட்டி இல்லை ஒரு விஷயத்துக்குள்ள தனித்துவமான குப்புசாமியாகிய நான் ராமசாமி ஆகிய நான் அப்படிங்கிற அகங்காரத்தை நீங்கள் விட்டுவிட்டு அந்த இறைத்தன்மை மட்டும்தான் இருக்கிறதுன்னு உங்களால எப்போ ஏத்துக்க முடியுதோ அந்த சிரத்தை உங்களுக்குள்ள எப்போ உண்டாகுதோ அந்த வினாடி நீங்க அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள் இதைதான் நான் கடந்த வகுப்புல ரமண மகரிஷனுடைய ஒரு பாடலை மேற்கோள் காட்டினேன் நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படின்னு பகவான் ரம மகரிஷி சுட்டி காட்டுறாரு அப்போ நான் எப்போ உதிக்கவில்லையோ நான் என்ற ஒரு அகங்காரம் எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுது நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் அது எப்படி இருக்கிறேன் நாம் அதுவாக உள்ள நிலை அப்போ நான் மட்டுமா இங்க இருக்கிறேன் நான் என்கின்ற காண்பவன் காட்சியின் வாயிலாக காணப்படும் பொருள்களாக நிறைய காண்கிறேன் எல்லாமே காண்கிறேன் மரங்களை காண்கிறேன் செடி கொடிகளை காண்கிறேன் புழுப்பூச்சிகளை காண்கிறேன் பறவைகளை காண்கிறேன் மிருகங்களை காண்கிறேன் மற்ற மனிதர்களை காண்கிறேன் இந்த பிரபஞ்சத்திலே காண்கிறேன் கோடானு கோடி கோள்களை காண்கின்றேன் சூரியன் சந்திரன் எல்லாமே காண்கிறேன் அப்ப இந்த காட்சிக்கு காரணமான காண்பவனாகிய பார்ப்பானாகிய நான் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருக்கிறது அப்போ நான் எப்படிப்பட்டவன் பூரணமானவன் நானே அந்த அகண்ட ஆனந்த ஸ்வரூபமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நீங்க எப்போ உங்களுக்குள்ள உணர்வு ரீதியாக உணர்ந்து கொள்ள முடிகிறதோ அந்த வினாடியிலே உங்களுடைய அத்தனை வாசனைகளும் நீக்கப்படுகின்றது அத்தனை எண்ணங்களும் நீக்கப்படுகின்றது இங்க தான் எண்ணங்கள் நீங்கும் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை ஒவ்வொன்னா நீக்க முடியுமா இது பானை இது செல்போன் இது டிவி அப்படின்னு உங்களுக்கு ஏற்றி வச்சுருக்கிற விஷயத்தில் இந்த செல்போனை நான் இன்னைக்கு நீக்கிடுறேன் மைண்ட்லேருந்து நாளைக்கு டிவியை நீக்க போகிறேன் நாலனைக்கு நான் இந்த உலகத்தை நீக்க போகிறேன் நடக்குமா நடக்கவே நடக்காது அப்போது எப்போ எப்படி நீக்க போகிறேன் எல்லாமே இறைவனுங்கிறபோது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும்போது இங்கே தனித்தனியாக நீக்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன பயிற்சி உங்களுக்கு அவசியம் என்ன தேவை இருக்குது சொல்லுங்க எவ்வளவு ரொம்ப எளிமையான விஷயம் தன்னை அந்த பூரணத்துவத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது எவ்வளவு ஒரு அற்புதம் ஆனந்தம் அதை தான் அனன்ய பக்தின்னு சொல்றது சாஸ்திரம் பக்தியில இறைவனை தனக்கு வேறாக வழிபாடு செய்வதை விட அந்த இறைவனே என்னுள் இருக்கிறான் நானும் அவனும் வேறு வேறு அல்ல அப்படின்னு ஒரு பக்தி செலுத்துறான் பாருங்க அந்த பக்திக்கு பேர் அனன்ய பக்தி அங்க பிரிவுகள் இல்லை இருமைகள் இல்லை இறைவனை தவிர அங்கு ஒன்றுமே இல்லை அவனுள் நான் என்னுள் அவன் அப்படிப்பட்ட ஒரு அகண்ட அறிவுக்குள்ள ஒருத்தன் பயணிக்கும் போது மட்டும்தான் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கப்படுகிறது இங்கே தனித்துவமான எண்ணங்கள் எல்லாம் தனித்தனியா நீக்க முடியாது ஏன்னா இங்க ஒரு டிவி ஒரு செல்போன் அப்படிங்கிறதுனா நாம ரூபங்கள் தான் இந்த நாமமும் ரூபமும் மனதினால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த ஏற்றி வைக்கப்பட்ட இந்த காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே காண்பவனாகிய நான் இருப்பதனால் இருக்கின்றது என்னுடைய இருப்பினால் இதெல்லாம் இருக்கின்றது அப்போ யார் மட்டும் இருக்கிறார் நான் மட்டும் இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் பூரணமாக இருக்கிறேன் அப்போ என்னை என்னில் எதையும் பிரிக்க முடியாது அப்படி ஒரு மனோபாவமும் அப்படி ஒரு மலர்ச்சியும் உங்களுக்குள்ள வந்துட்டா அதுதான் பேரானந்த நிலை அதுதான் சச்சிதானந்த நிலை சத்தின்ற இருப்பு சித்தன்று அறிவாக மாறும் பொழுது கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அதுதான் உங்களுடைய சுயம் அதுதான் உங்களுடைய இருப்பு இதுதான் உங்களுடைய இயல்பை ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு எல்லாம் பிரிச்சு பார்த்துக்கிட்டு இது சரி இது தவறு இது அப்படி இது இப்படி அப்புறம் ஜாதி மதம் மொழி கலாச்சாரம் எல்லாம் பிரிவினைகள் எல்லாம் மனத ரீதியா நிறைய குப்பைகளை உள்ள ஏத்தி ஏத்தி ஏத்தி அதில் நிறைய வேற்றுமைகளை உண்டாக்கிக்கிட்டு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது சரி இது சரியில்லை அப்படி என்னென்ன பிடிக்க முடியுமோ பயிற்சி முறைகளை என்னென்ன பிடிக்க முடியுமோ கடவுள்கள் என்னென்ன கடவுளை பிடிக்க முடியுமோ அவ்வளவும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும் அவ்வளவும் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி குப்பைகளை ஏற்றிக்கிட்டு அதை பிரிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதுக்கு இந்த மந்திரம் சிறப்பு அந்த மந்திரம் மட்டம் ஓம் நமச்சிவாயா சூப்பர் ஓம் நமோ நாராயணா மட்டம் அல்லது ஓம் நமோ நாராயணா சூப்பர் ஓம் நமச்சிவாயா மட்டம் இது மாதிரி எல்லாமே மனம் கற்பித்து கொண்ட கற்பனைகள் இங்க எதுவுமே இல்லை மந்திரமே அவசியம் இல்லைன்னு தான் பாடல்கள் சொல்லுது சித்திர பாடல்கள்லாம் சொல்லுது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாமுங்குறது ஏன் ஜபிக்கணும் மனம் தூய்மை ஆயிடுச்சு இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அந்த இறைவனுக்கு நீ என்ன நாமரூபம் சூட்டினா என்ன எப்படி வேணா சீன்னு சொன்னா கூட இறைவன் தான் மந்திரம் சொல்லுது திருமந்திரம் சீங்கிற ஒற்றை எழுத்து அந்த இறைத்தன்மையை காட்டுது நாயோட்டும் மந்திரம்னு பேர் அதுக்கு ஆனால் நாம சீனா அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில கூட இறைவன் இருக்காங்கிறத இன்டெரக்டாக சொல்லுதுவே தான் ஆனால் நம்ம எதையுமே புரிஞ்சிக்காம ஏதோ ஒன்று பிடிக்கணும் எதையோ ஒன்று பயிற்சி பண்ணணும் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணணும் இந்த தியானம் பண்ண போறேன் அந்த தியானம் பண்ண போறேன் தியானத்தில் வேற நிறைய பேர் வேற வச்சுக்கிட்டு பூஜையிலேயே நிறைய விஷயங்களை புகுத்திக்கிட்டு நிறைய கர்மகாண்டத்துலயே சிக்கிக்கிட்டு கர்மகாண்டிகளாகவே இருக்கிறோம் அப்ப எண்ணிக்கைல இருந்து விடுபடுறது எத்தனை பிறவி எடுக்கிறது யோசனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாள் நீங்க செய்யக்கூடிய ஜபதபங்கள் எல்லாம் உங்களை மேலும் மேலும் பிறவியில வலுவாக்கும் ஏன்னா அடுத்தடுத்து அந்த பயிற்சியினுடைய முன்னேற்றம் அதனுடைய விருத்தி பெருசாகமே தவிர மனம் எப்போ இறக்கிறது தன்னை எப்போ இழக்கும் மனம் தன்னை அந்த அறிவாக உணரும் போது இந்த மனம் தன்னை இழக்க முடியும் அறிவற்ற நிலையில இந்த மனம் தன்னை இழக்கவே முடியாது அதனால நல்லா புரிஞ்சு இதை தெரிந்து கொண்ட ஞானிகள் அழகா பாடுறாங்க திருமாலோடு ஒருத்தர் சொல்லுங்க அம்சலட்சம் தெரியும் சொல்லுங்கம்மா ஹரி ஓம் மைக் லைன் எடுத்து விடுங்க அந்த சென்ட்ரல கிரீன் பட் இருக்க பாருங்க அதை எடுத்துட்டு பேசுங்க தேவாரத்துல அழகா பாடுறார் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் மகனும் தேடி தேடனா தேவனை தேடி கண்டு இது மாதிரி நிறைய மகான்கள் வந்து அழகா உபதேசிக்கிறாங்க அதாவது இறைவனை எப்படி கண்டு முடியும் இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை கடந்து அறிவாக அவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த அற்புதமான அறிவாக நாம் மாற முடியும் பிரிவினைகள் இருமைகள் இருக்கின்ற வரையிலும் நம்மால் அந்த தன்மையை அடையவே முடியாது அதனால இந்த வகுப்புல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் உயர்வு தாழ்வு சரி தவறு இது நல்லது கெட்டது மனம் இறைவன் அப்படிங்கிற பிரிவு இங்க மனம் இறைவனுங்கிற பிரிவு இங்கு இல்லை ஒரு பொருள் இருந்து எதோ முடியும் அறிவு மனம் தனினு பிரிக்க முடியுமா அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு ஜீவ ஜகத்துக்கள் நான் இல்லை அப்படின்ட்டு ஏன் சொல்றாருன்னா நான் நானாகத்தான் இருக்கிறேன் ஆனா ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களில் கொண்டு போய் என்னை புகுத்தி வச்சுக்கிட்டு நான் அங்கே இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் நீங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி பிரிக்கிறது உங்களுடைய அஜ்ஞானம் உங்களுடைய அறியாமைன்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா இங்க வந்து ஜீவன் அப்படின்னு ஒரு தனித்துவமே கிடையாது இருமைகளே கிடையாது இந்த ட்வாலிட்டியே இங்க இல்லை ஆனா இங்க துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னு நிறைய மதங்களும் இந்த சமயங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன இப்ப இதெல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டது மனித மனங்களால் உண்டாக்கப்பட்டவைகள் தானே தவிர இறைத்தன்மைக்கு இந்த மாதிரி பிரிவினைகள் கிடையாது ஏன்னா இங்க பூரண பொருளை எப்படி பிரிக்க முடியும் எந்த அடிப்படையில பிரிக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு முழு நிலவு கண்களில் காணக்கூடிய ஒரு பௌர்ணமி நிலவுல கொஞ்சோண்டு தேஞ்சிட்டா கூட அதை பௌர்ணமின்னு இந்த மனசு ஒத்துக்காதே பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து நம்ம பாட்டியம்மன்னு சொல்றோம் ஏன் கொஞ்சோடு நிலவு தேஞ்சி போச்சு பௌர்ணமிக்கு முதல் நாளை கூட நம்ம பௌர்ணமின்னு சொல்ல போறது இல்லை ஏன்னா அங்கே முழு நிலவு உண்டாகவே இல்லை குறை இருக்கு அப்போ எப்போ முழு நிலவு உண்டாகிற நாள் வருதோ அன்றைக்கு நம்ம பௌர்ணமின்னு கொண்டாடுறோம் இப்போ கம்மிங் ம மண்டே வந்து உங்களுக்கு பௌர்ணமி தைப்பூசம் எல்லாம் கொண்டாட போகிறோம் அப்போ ஒரு நிலவு முழுமையடைகிற ஒரு விழாவை நம்ம எவ்வளோ ஆனந்தமாக கொண்டாடுறோமோ மனதளவில் அதை ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த பௌர்ணமிக்கு நம்ம கோயில் கோயிலா சுத்துறமோ அதுவாகத்தான் இறைவன் பூரணமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியல ஏன்னா மனசு வந்து இறைவனை மட்டும் பிரிச்சு பாக்குது மற்ற விஷயங்கள் எல்லாம் இது அது ஆனா இறைத்தன்மையை மட்டும் பூரணமாவே ஒத்துக்க மாட்டேங்குது உங்களையும் என்னைய பிரிச்சுதான் இறைவன் பூரணமாக முடியுமா இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் இறைவனுக்குள்ளதான் இருக்கிறோம் இந்த மொத்த பிரபஞ்சமும் இறைத்தன்மை வாய்ந்தது இறைவனுக்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு அதனால நல்ல இந்த புரிதலோட நீங்க வந்து இந்த வகுப்புல கலந்துக்கணும் அதுதான் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இப்ப இதை பத்தி நிறைய படிச்சவங்க தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க அதுல ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அம்சலட்சுமி பாட்டு பாட சொல்லான்னு பாக்குறேன் இந்த கிளாஸ்ல கொஞ்சம் இன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா அடிக்கிற நாள்ல பண்ணிக்கலாம் அம்சலட்சுமி அம்மா தேவாரத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க பாடுறேங்க starve死've if she takes far away starve the hell fate will be mine starve the hell pues死've if she takes every inn உச்சேகின்றேன் உணர்ந்து உள்ளத்தரவரவ உறையூத் அவினாஷியே அதனால இப்படி நிறைய மகான்கள் ரொம்ப எளிமையா அற்புதமான விஷயங்களை நமக்கு வந்து இந்த சமுதாயத்துக்காக கொடுத்திருக்காங்க நாம என்ன பண்றோம்னா இதெல்லாம் புரிஞ்சிக்காம இருமைகள்லயே சிக்கிக்கிட்டு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இதுதான் சரி இதுதான் தவறு இப்படிப்பட்ட என்ன சிக்கல்கள் இருந்து விடுபடுவதற்கான ஸ்ரத்தை நம்பிக்கையை முதல்ல உருவாக்கிக்குங்க இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற பூரண நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக வேண்டும் இல்லை எனக்கு இறைபக்தி இல்லை அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயாவது உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை உண்டாக வேண்டும் நானுமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வந்தால் நீங்கள் இந்த வகுப்புக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வெளியே போயிட்டே இருக்கலாம் ஏன் அப்படின்னா இங்க அந்த தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள் புரிய போறது இல்லை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சாதாரண பாமரன் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய இருப்பு எனக்கு தெரியுமே அப்போ நான் இருக்கிறேனுங்கிற என்னுடைய இருப்பு எதனுள் இருக்கிறது அப்படிங்கிறத யாரெல்லாம் கொஞ்சம் மனதை விசாரம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம்னா அந்த பூரண பொருளில்தான் இருக்கிறது அந்த பூரண பொருளுக்கு வேறாக இந்த இருப்பு இல்லை என இருப்பது அது மட்டுமே அப்போ அந்த இருப்புக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லாத பொழுது என்னை எதிலிருந்து எடுத்து விட முடியும் பூரணத்திலிருந்து என்னை எடுத்து விட முடியுமா பூரணத்திலிருந்து என்னை பிரித்து விட்டால் பூரணம் ஆகிவிட முடியுமா அந்த பூரணம் பூரணத்திலிருந்து பூரணத்தை பிரித்தாலும் எஞ்சி இருப்பது பூரணமேங்கிறது இங்க சாராம்சம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ண பூர்ணமேவாவ சிஷியதே ஓம் சாந்திட்டு உபனிஷத்து சொல்லுது பூரணம் மட்டும் தான் இருக்கிறது பூரணத்திலிருந்து பூரணத்தை பிரிக்கவே முடியாது அப்படி பிரிச்சாலும் அங்கே எஞ்சி இருக்கிறது பூரணம் சொல்லும்போது நீங்க வந்து உங்களை பிரித்து அப்ப எவ்வளவு ஒரு அறியாமை எவ்வளவு ஒரு அஜானம் இப்ப இந்த அறியாமை எங்க உங்களுக்கு உண்டாச்சுன்னா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் உண்டாச்சு ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த உள்வாங்கி உள்வாங்கி உள்வாங்கி உங்களுக்கு வேறாகவே அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி இந்த கடவுள் உயர்ந்தவர் அந்த கடவுள் தாழ்ந்தவர் இந்த மதம் சிறப்பு அந்த மதம் மட்டம் இப்படி என்னென்ன விஷயங்கள் உங்களால் உள்வாங்கப்பட்டிருக்கிறதோ இதைத்தான் நான் தாட்ஸ்ன்னு சொல்கிறேன் இதைத்தான் எண்ணங்கள்னு சொல்கிறேன் இதைத்தான் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள்னு சொல்கிறேன் இந்த எண்ணங்கள்லிருந்து விடுபடுங்கள் ஏன்னா இங்க இருப்பது இறைவன் மட்டுமே இறைவனுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை அப்ப அந்த புரிதல் நம்ம கிட்ட எப்ப வருதோ அன்று மட்டும்தான் நாம் மனம் கடந்த அந்த மகத்தான அறிவாக மாறிவிடுகின்றோம் அப்ப இந்த மனதின் செயலை இந்த அறியாமையை நாம் எப்படி அறிந்து கொள்வது இந்த மனதை உற்று பார்க்கணும் நம்ம கிட்ட தவறுகளை பஸ்ட் நம்ம உற்று பார்க்கணும் நான் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கேன் ஏன் எனக்கு இந்த நம்பிக்கை வரல ஏன் எனக்கு இது சரி இது தவறுங்கிற இருமைகள் உண்டாகிறது அப்படிங்கிறத நீங்க தான் தனித்துவமா விசாரணை பண்ணி பாக்கணும் இப்ப உங்களுடைய மனதனுடைய உரிமைகளை நான் நீக்க முடியாது இல்லையா உங்களுக்கு பசிச்சா நீங்கதான் சாப்பிடறமே தவிர உங்க பசிக்கு நான் சாப்பிட்டா உங்க பசி ஆறுமா அது மாதிரி உங்களுடைய அஜானம் உங்களுடைய அறியாமையை நான் சுட்டித்தான் காட்ட முடியுமே தவிர ஆனால் அதை நீக்குவதற்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும் உங்களுக்கு பசிக்கிறதுனா நான் சாப்பாடு வாங்கித்தான் கொடுக்க முடியுமே தவிர நீங்க தான் சாப்பிடணும் உங்களுக்கு நான் சாப்பிட முடியாது அது மாதிரி இங்க வந்து பாடத்திட்டங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய அறியாமையை நான் சுட்டி காட்ட முடியும் நீங்க எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுல இதுதான் உங்களுடைய தவறு இதுதான் உங்களுடைய அஜானம் அப்படின்னு நான் எடுத்து சொல்லும்போது நீங்க அந்த அறியாமையிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பாக இந்த வகுப்பை பயன்படுத்தி கொண்டு நான் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கேங்கிறத நீங்க மனதில் விசாரம் பண்ணி பார்த்து இருப்பது இறைவன் மட்டும்தான் எப்போ உங்களுக்கு புரிய வருதோ அப்ப இந்த விஷயத்த எல்லாம் விலக்கிட்டு எதை பார்த்தாலும் இறைத்தன்மையில பார்த்து பழகுங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் யாரு மேலேயும் விருப்ப விருப்பு செலுத்தாதீங்க ஏன்னா எல்லாமே அது மட்டும் இருக்கு உங்களுக்குள்ளயும் அதுதான் இருக்கு உங்களுக்கு வெளியிருக்கிற எல்லாத்திலும் அதுதான் இருக்கு அதை பிரிக்கவே முடியாது அது எங்கும் எதிலும் நீக்கம் நிறைந்திருக்கிறது அந்த தெளிவு உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரணும் இதையே வந்து தாய்மானவர் அழகா சொல்றாரு உற்றுப்பார் மோனன் ஒரு சொல்லை பற்றிப்பார் அப்படிங்கிறாரு தாய் இந்த மாதிரி மகான்களுடைய பாடல்கள் எல்லாம் நேரம் கிடைக்கும் படிச்சு பாருங்க மனதை தெளிய வைக்க இது ஒன்றுதான் வழி மகான் என்ன சொல்றாருன்னா உற்றுப்பார் மோனன் ஒரு சொல்லை பற்றிப்பார் தவிமானவர் அது மட்டும்தான் எப்ப நீங்க உற்று உற்று உங்க மனதை பார்க்குறீங்களோ அப்போதான் அந்த மனதனுடைய அஜானங்கள் எல்லாம் விலகும் அந்த மனதனுடைய அறியாமைகள் எல்லாம் நீங்கும் ஏன்னா நீங்க அறிவாத்தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க அஜ்ஞானத்தினால் ஏற்றி வைத்துக்கொண்ட மனதை நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடலை நான் நினைச்சுக்கொண்டு அதுலயே நான் நான் நினைச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்க அகங்காரம் அமகாரத்தை கடக்க மாட்டீங்க எப்போ நான் அந்த அறிவுதான் அந்த பூரணத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அது மட்டும் தான் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ ஒரு விஷயம் எங்க இல்லை அப்படி ஒண்ணு வெளியே வருதுன்னா அதை நீங்க விட்டு பாருங்க இது என்ன எங்க இருந்து எங்க இருந்து வருது இது அப்படின்ட்டு அது உங்ககிட்ட தான் ஒதிக்கும் அப்ப எங்க அது ஒடுங்கணும் உங்ககிட்ட தான் ஒடுங்கணும் இப்ப மனம் உதிக்கும் இடத்தில் ஒடுங்கினால்தானே அது முடிவுக்கு வரும் நீங்க மனசு என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு தியானத்துல ஒடுக்க பாக்குறீங்க அல்லது ஒரு பூஜையில ஒடுக்க பாக்குறீங்க அல்லது ஒரு ஜபத்துல ஒடுக்க பார்க்குறீங்க அல்லது ஒரு மந்திரத்தினால ஒடுக்க பாக்குறீங்க முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா மனம் எங்கு உதித்ததோ அங்கு ஒடுங்கணும் அப்ப மனம் உதித்த இடம் அறிவுகிட்ட இருந்து உதிச்சிருக்கு அப்ப ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களாக அது இருக்கு அந்த ஏற்று வைக்கப்பட்ட எண்ணம் தவறுன்னு தெரிஞ்சா அந்த அறிவு வந்து அது தெரிஞ்சுக்கிச்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அந்த எண்ணம் இல்லாம போயிடுது அவ்வளோதானே அப்ப இப்ப எப்ப அந்த எண்ணம் இல்லாம போகும் எல்லாம் இறைத்தன்மைதான் இறைவன் தவறு இங்க ஒன்னும் தெரிஞ்சா அந்த எண்ணம் இல்லாம போயிட அப்ப இங்க படைக்கப்பட்ட அத்தனையும் பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் எல்லாம் ஒன்றே ஆகிய அந்த ஏக இறைவனே அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வரும்போது இந்த மனம் தன் நிலைப்பாட்டை இழந்து அந்த அறிவாக மாறிவிடுகின்றது அந்த மனம் ஒன்று இல்லை அறிவு மட்டும்தான் இருக்கு அதுவே தன்னை பிரகாசிச்சுக்குது அவ்வளவுதான் மனதின் வாயிலாக ஒவ்வொன்றையும் பார்வையின் வழியாக பார்த்து பார்க்கப்படும் பொருளாக செஞ்சுக்குது பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருளாகிய திரிபுட்டி ஒரே பார்ப்பான் இருப்பதனால்தான் இருக்கிறது இதுதான் கடந்த வகுப்புல நான் எடுக்கக்கூடிய பாடம் அதனால நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க இந்த மனம்தான் நமக்கு தடையாக இருக்கிறது இதே மனம்தான் அந்த அறிவை அறிவதற்கு ஆதாரமாகவும் இருக்கிறது இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பயணிக்கும்போது தான் கண்டிப்பாக மனம் வந்து தன்னுடைய தனித்துவத்தை இழந்துவிடும் இதை தான் திருவள்ளுவரும் மனத்திற்கன் மாசில நாதல் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது திருப்பதி அப்படிங்கிற பாடத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ ஏற்காவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இருப்பு இயக்கம் வேண்டும் அதாவது இருப்பு இருக்கிறதுனால தான் இயக்கமே இருக்கு இப்ப நீங்க இருக்கிறதுனால தானே இயங்க முடியுது சிந்தனை பண்ண முடியுது மனம் விஷயம் வருது உங்களுக்குள்ள இருந்து அப்ப அதனால இங்க இருப்பு இயக்கம் அப்படிங்கறத ரெண்டும் ஒண்ணுதான் பிரிக்கவே கூடாது இங்க எதுவுமே பிரிக்க முடியாது இப்ப இயக்கம் வேறு இருப்பு வேறுன்னு நீங்க பாத்தீங்கன்னா டுவாலிட்டி வந்துடும் இப்ப இருமைகள் வந்துடும் அந்த இருமைகள் வரவே கூடாது இருப்பது இறைவன் மட்டும் தான் அவன் இருப்பதனால்தான் இந்த இயக்கம் இருக்கிறது அதனாலதான் இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம ஈஸ்வரன் சொல்றோம் ஏன்னா பிரபஞ்சம்ங்கிறது மாயா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது சக்தின்னு சொல்றோம் இது யாருடைய சக்தின்னா அந்த பரமாத்மாவின் பரபிரமத்தினுடைய மாயா சக்தி அப்ப இந்த மாயா சக்தினாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரியுது அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதனுடைய காரியங்கள்லாம் நமக்கு இருக்குது ஆனா இந்த காரியத்துக்கு காரணமா அது இருக்குது ஆனா அது எந்த காரியமும் செய்யறதில்லை இதுதான் நான் கடந்த வகுப்புல சொன்னேன் அல்லது அந்த கேள்வி பதில் பகுதியிலேயே இதை பத்தி நான் பேசியிருப்பேன் நீங்க அத கிளியர் பண்ணிக்கோங்க சொல்லுங்கம்மா வேற என்ன சந்தேகம் எனக்கு மனசுல ஏத்துக்க முடிய மாட்டேங்க பேரறிவு வந்து ஏன் தன்னை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வெளிப்படுத்திச்சு சுற்றறிவா வெளிப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அது நம்ம ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னா நீங்க அது உரிமைகளா இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து இறைவனை வந்து உங்களுக்கு வேறாக பாக்குறதுனாலதான் ஏத்துக்க முடியல மனம்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பலமா புடிச்சுக்கிறீங்க இப்ப இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அப்படிங்கறத உங்க மனசை ஏத்துக்க மாட்டீங்குது அகங்காரம் அமகாரம் விடுபடணும் அதாவது செயலுக்கும் உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய காரண காரியங்களுக்கும் யார் காரணமாக இருக்க முடியும் இறைவன் மட்டும் காரணமாக இருக்க முடியும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நான் தான் காரணமா இருக்கிறேன் நினைக்கிறீங்க அதனால உங்களால் ஏத்துக்க முடியல சொல்லுங்க இப்ப நீங்க காரணம் இல்லன்னா உங்களை ஏற்கிறது யாருதான் தானே எல்லாமே நடைபெறுகிறது அப்ப அவனுடைய இயக்கத்துல ஒரு அங்கம் நீங்க நீங்க ஏன் உங்களுக்கு முடியாது இது நடக்காது அல்லது என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் என்னால ஏத்துக்க முடியலன்னு நீங்க சொன்னாலே உங்ககிட்ட இருமைகள் இருக்க நான் தனித்துவமா பிரிஞ்சுக்கிறீங்களே நீங்க ஒரு சந்திராங்கர தனித்துவம் ஒண்ணு வந்துருது உங்ககிட்ட அதனால என்ன பண்ணுதுன்னா என்னால ஏத்துக்க முடியலன்னு மனசு சொல்லுது அறிவு சொல்லாது ஏன்னா அறிவு தான் இருக்குது இங்க அறிவு மட்டும் தான் இருக்கிறது ஆனா என்னால் இதை ஏற்றுக்க முடியலன்னு சொல்றது வந்து மனம் ஏன்னா மனசு வந்து தன்னை பிரிச்சு பார்க்குது அறிவு கிட்ட இருந்து தன்னை பிரிச்சு வச்சுக்கிட்டு இப்ப நான் தனியா இங்க இருக்கிறேன் அதனால என்னால் ஏத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கையாளுது இங்க மனம்ங்கிறது ஒண்ணு இல்லையே அறிவு மட்டும்தான் இருக்குது அந்த இறைவன் தான் பூரணமாக இருக்கிறான் அந்த பூரணத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த இருமைகள் நீங்கும் போது அது உங்க மனசுல தான் நீக்கணும் நீங்க தான் அதை நீக்கிக்கணும் நான் நீங்களை சிக்கவேன் நீங்க என்ன செய்யணும் இருமையில் இருக்கா இறைவன் மட்டும் கிடையாதா அப்ப உடல்ங்கிறது தனியாக கிடையாதா அப்ப சந்திராங்கிறது நான் தனியாக கிடையாதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும்போது நீங்க என்ன உங்க மனசு என்ன புரிஞ்சுக்கும் ஓ இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அவனுடைய இயக்கத்தில் இதெல்லாம் ஒரு அங்கம் அதுல இந்த உடல் இந்த மனம் ஒரு கருவி இதை வச்சு அது ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்குது செய்யட்டும் அதனுடைய செயல் இருப்பதெல்லாம் அதுவே அப்ப செய்வதெல்லாம் அதனுடைய செயலே என் செயலாவது இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வருது பாத்தீங்களா அந்த புரிதல் வரும்போது இந்த கேள்வி நீங்கிடும் ஆனா ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு நீக்க முடிய மாட்டேங்குது ஏத்துக்க முடிய மாட்டேங்குதுன்னா உங்ககிட்ட மனம் பிரிஞ்சு நிற்குது அதாவது அறிவு கிட்ட இருந்து பிரிஞ்சு உங்களை செயல்லை அப்படின்னு சொல்லி தாய்மானோர் பாடல்க்கும் ஆனா அடுத்து இடையில நம்ம நீங்க ஒரு ஒருத்தட சொன்னீங்க இப்ப மனம்தான் செயல் ஆட்டுறது அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரி இந்த குழப்பம் இப்ப யாருக்கும் செயல் இல்லையிலேயே பதில் இருக்குது இப்ப யாருக்கும் செயல் இல்லைன்னா இப்ப சந்திராங்கிற ஒருத்தர் செய்கிற செயலும் இப்ப அம்சாங்கிறவங்க ஒருத்தர் செய்கிற செயலும் பவானிங்கிறவங்க ஒருத்தர் செய்கிற செயலும் லட்சுமிபதிங்கிற ஒருத்தர் செய்கிற செயலும் அவங்க அவங்க நான் செய்யறான்னு நினைச்சிட்டா அங்க ட்யாலிட்டி பட் அவங்க அவங்க நான் செய்யல எல்லாம் அவன் செய்யறான்னு நினைச்சிட்டு அங்க உரிமை வந்துருது ஒன்னஸ் வந்துருது இல்ல ஏன்னா இப்ப பிரிதல் எங்க நமக்குள்ள பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் இதை நான் செய்யறேன் என்னுடைய செயல் அப்படிங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அங்க இருமைகள் இருக்கும் இறைவனை தவிர எங்க ஒன்றும் இல்லை அவன் எல்லா வடிவங்களிலும் எல்லா உருவங்களுக்குள்ளும் கொண்டு எல்லா காரண காரியங்களுக்கும் காரணமாக இருந்து கொண்டு காரியம் கொண்டிருக்கின்றான் அந்த காரியத்தினுடைய சாதக பாதங்கள் என்னை சாராதது அவனை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க எப்போ நீ உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுகிறீங்களோ அப்ப உங்களுக்குள்ள இங்க நானுங்கிற அகங்காரம் போயிடும் அப்புறம் எனது அப்படிங்கிற ஒரு மமகாரமும் போயிடும் ஏன்னா இங்க நானும் ஒரு தனித்துவம் இருந்தாலும் என்னுடைய இது நம்ம பிடிக்க முடியும் இப்ப நானுங்கறதே அங்க இல்லாம போயிட்டா என்னுடைய இதுன்னு சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு எல்லாம் இறைவன் கொடுத்தது அவனே இல்லாம இருக்கிறான் எல்லாம் அவனே செஞ்சுட்டு இருக்கான் இதுல வர்ற நன்மை தீமைகள் எல்லாம் அவனை சேர்ந்தது எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு போது உங்களுக்கு எங்க இருந்து கருமா வரும் நீங்கள் செய்கிறீங்கன்னு நினச்சா தானே உங்களுக்கு கருமா கூட வரும் ஏன்னா மனசு தானே கருமாவில் போய் சிக்குது மனம் ஒரு காரியத்தை செய்ய போய் இதை நான் செய்கிறாங்கிற ஈகோவில் மாட்டிக்கிட்டு இதில் சாதக பாதங்களுக்கு ஆசைப்படுது ஒருத்தருக்கு சாப்பாட்டு வாங்கி கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணுறேன் இதை நான் செய்கிறாங்கன்னு பெருமை அடிச்சுக்குது ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு ஐயோ அவனை குத்திட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே நான் அப்படிங்கிற ஈகோக்குள்ளே வரும்போது பிரச்சனை இங்கே வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யலை அந்த உங்களை ஒரு கருவியை வச்சு அதை செய்யுதுன்னு நினச்சிட்டா நீங்கள் பத்து லட்சம் பேருக்கு சோறு போட்டாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வரப்போறதில்லை பத்து பேர் கிட்ட இருந்து சோறை பிடிங்கி நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த பாவம் உங்களை சேரப்போறதில்லை ஏன் அப்படின்னா இந்த பாவமும் இந்த புண்ணியமும் உங்களை சார்ந்ததல்ல இப்போ இந்த உலகத்தில் ரெண்டுமே இயங்கும் ஏன்னா இயக்கம்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கணும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும் ஒரு நன்மை ஒரு தீமை இருக்கணும் ஆனால் இந்த இருமைகளில் எது இயங்குது மனம் இயங்குது இந்த பிரபஞ்சம் இயங்குது ஆனால் இறைவன் உரிமைகளில் இல்லை இதைத்தான் நான் ஜீவ ஜகத்துகளில் இல்லைன்னு இறைவன் சொல்கிறான் இப்ப புரியுதா ஜீவ ஜகத்துகள் ஏன் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்றான்னா இந்த ஜீவமும் ஜகத்தும் இயங்க வேண்டுமென்றால் அங்க இருமைகள் இருக்கணும் ஆனா இருமைகள் இருக்கிற இடத்துல இறைவன் இருக்க மாட்டான் ஏன்னா இறைவன் இது ரெண்டுக்கும் அப்பா அப்ப அவன் என்ன சொல்றான் நான் இதுலலாம் வரவே மாட்டேன் நான் இருமைக்குள்ள எனக்கு சம்பந்தமே இல்லை நீ பிரிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற மைண்ட்ல விளையாடிட்டு போ எனக்கு அவசியம் இல்லைங்கிறான் அவன் ஏன்னா அவன் அறிவாக ஆனந்தமயமா இருக்கிறான் இப்ப நாம என்ன இங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த இறைவன் மட்டும் தான் இருக்கிறான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா இங்க இருமைகள் உங்ககிட்ட இருந்து நீங்கிட்ட நீங்க இறைவன் ஆயிடுறீங்க அவ்வளவுதான் அந்த செகண்ட்ஸ் அந்த வினாடியில் இருந்து நீங்க இறைவன் ஆயிடுறீங்க அப்பதான் நீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும்னு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன் ஆனா நீங்க அதுக்குள்ள போகாம நான் வந்து இப்ப படிச்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வெறும் ஏற்றுச்சுரைக்காய் தானே அது ஞானம்தான் அது அனுபவம் எப்போ அனுபவம் ஆகணும் நான் உங்களுக்கு அனுபவமாக்குறதுதான் என்னுடைய பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் சும்மா எல்லா சாமியார்கிட்ட படிச்ச புக்கு மாதிரி நீங்க எங்கிட்டயும் படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு அது அனுபவம் ஆகாதே அது அறிவாகத்தான் இருக்கும் நான் பிரம்மம்னு சொல்லிக்கலாம் ஆனா என்ன யூஸ் இருக்கு அதனால அப்ப அனுபவம் எப்ப உண்டாகும் இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அவனே எல்லாமா அவன் எல்லாமே இயங்கிட்டு இருக்கிறான் ஆனா அந்த இயக்கத்துக்கு அவன் காரணம் அல்ல அவன் வந்து சாட்சியாக இருக்கிறான் இந்த இயக்கங்கிறது அவனுடைய மாயா சக்தி அப்போ இந்த சக்தியினுடைய விஷயத்தில் போய் நான் ஏன் மூக்க நுழைக்கணும் எனக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் இறைத்தன்மைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாட்சியாக தான் மாறப்போகிறீங்க நீங்கள் சாட்சியாக தான் மாறி ஆகணும் ஏன்னா நீங்கள் இறைத்தன்மைக்குள்ளே போய் அந்த பிரம்மமாக மாறிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை செய்யப்படும் செயல்களும் ஒன்றும் இல்லையே நீங்கள் அப்படியே வேடிக்கை பாருங்கள் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க செய்கிறது நான் அதுல எதிரில் பிரச்சனை அப்படியாவது இவன் இப்படி கொல்லப்பட்டான் அவன் அப்படியா பாதிச்சுட்டான் கொரோனா இப்படி தாக்கிட்டு இருக்குது உலகமே மோசம் அரசியல்வாதி அப்படி இவன் இப்படின்னு எதையாவது ஒன்னு பிடிச்சுக்கிறது இல்லை அதெல்லாம் மனசு தானே பிடிக்குது இங்கு இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே மாய காட்சிகள் தானே இதெல்லாம் வந்து போற விஷயம் இதத்தான் பாரதியாருடைய பாடலு சொல்லுது தோற்ற மாயைகளும்னு ஒரு பாட்டு நிற்பதுவே நடப்பதுவேங்கிற பாட்டை கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றாரு இங்க வந்து போறது மாயை இது இதிலேயே நீ போய் மாற்ற இறைவன் அல்ல இறைவன் இங்கே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வரவே மாட்டான் இருமைகள் இருக்கும் இடத்தில் இறைவன் கிடையவே கிடையாது ஏன்னா ஜீவ இறைவன் வரமாட்டான் அப்போ ஜீவ ஜகத்துக்குள்ள எது மைண்டு மனம்தான் ஜீவ ஜகத்துக்குள்ள இருக்கு அப்போ என்னுடைய பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்த மனம்ங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க சிக்கிட்டு வரைக்கும் நீங்க இருமைகள் இருப்பீங்க இந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இறைவன் தெரிய போறது இல்லை அந்த இறைத்தன்மைக்குள்ள நீங்க நுழைய போறது இல்லை அப்போ அதனால இங்க மனம் கடந்த அந்த அறிவாக நீங்க மாற வேண்டும் என்றால் இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்தே ஆக வேண்டும் சொல்லுங்க என்னென்ன சந்தேகம் உங்களுக்கு இந்த சந்தேகத்துக்கு விடுபடுறது உங்க கையில தான் இருக்கு நான் வந்து சுட்டி காட்டுவேன் அவ்வளவுதான் தவறுகளை சுட்டி காட்டுவேன் தவறுகளை மாத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஆனா தவறுகளை நான் திருத்திக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒண்ணும் செய்யவே முடியாது இல்லையா ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற தவறுகளை நீங்கள் தான் திருத்திக்கணும் உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிடணும் உங்களுக்கு நோயினா நீங்கள் தான் மருந்து எடுக்கணும் உங்களுக்கு நான் மருந்து சாப்பிட முடியாது உங்கள் பசிக்கு நான் சாப்பிட முடியாது உங்களுடைய அறியாமையை நான் சுட்டி காட்டலாம் ஆனால் நான் நீக்கிக்க முடியாது நீங்கள் தான் நீக்கிக்கணும் எல்லாமே அவங்கவங்க தான் செய்யணும் ஏன்னா இங்கே இருப்பது அவங்க மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க இப்போ ரியாலிட்டிங்கிறதே வந்து மனம்தான் பிரித்து வச்சுட்டு எனக்கு எதிரில் ஒருத்தர் போதனை பண்ணுறாரு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே போதிப்பவர் போதனைகள்லாம் ஒண்ணுமே இல்லை மனசுக்கு ஒரு புரிதல் வந்துரும் அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த மாதிரி நாடகம்லாம் நடந்துட்டு இருக்கீங்க நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா உங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அந்த இறைவனுக்குள்ள நீங்க நானும் எல்லாம் ஒரு அங்கம்தான் அப்ப அவனுடைய காரியம் இங்கே நடந்துட்டு இருக்குது அவ்வளோதான் அப்படியே ஆனந்தமா இந்த உலகத்தை சாட்சியா பார்க்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை இதில் எதையும் மாற்ற முடியாது எதையும் திருத்த முடியாது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து படிச்சுட்டதுனாலையோ பக்தி செலுத்துவதனாலேயோ இல்லை யோகா பண்றதுனாலையோ உலகம் மாறிடுச்சான்னா மாறிலையே இப்போ நாம் இருக்கக்கூடிய நூற்றாண்டுல உலகத்தினுடைய போக்கு எப்படி இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஆனால் மகான்கள் இன்னைக்கு நேத்தா வந்தாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அத்தனை மகான்கள் வந்து இந்த சமுதாயத்தை மாற்ற முடிஞ்சதுன்னா முடியல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமாக தானே மாற வேண்டும் தான் மாறாமல் இந்த உலகத்தை மாற்றவே முடியாது ஏன்னா இவன் மாறுனா உலகம் மாறிடும் இவன் மாறினா இறைவன் தெரிஞ்சிருவான் அவ்வளோதான் நீங்க மாற வேண்டியது மட்டும் உங்களுடைய வேலை அப்போ இன்று வகுப்பு இதோட நம்ம நிறைவு செய்யலாம் சொல்லுங்கம்மா வேற ஏதாவது ரொம்ப நாள் விசாரணை மாசக்கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு தப்பு புரிதல் வரணும் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதாவது இங்க சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தை நீங்க உள்வாங்கி என்ன சொல்ல வராங்க என்ன இங்க விஷயம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இங்க சக்தி தேவைப்படுது இங்க வந்து புரிதல்ங்கிறது ஒரு தனித்துவமான சக்தி அது எல்லாருக்கும் வந்துராதுங்கிறதுனால தான் நான் ஏஜ் குரூப் கூட சொல்கிறேன் ஐந்து வயது குழந்தைக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியாது பத்து வயசு குழந்தை அவனோட கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்குவான் ஆனால் அறுபது வயசானாலும் ஒருத்தர் புரியவே புரியாது ஏன் அப்படின்னா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்ட்டு பாட்டும் இருக்குது அப்போ நம்ம வளர்றது எங்கே வளரணும்னா எங்கெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அப்போ அதனால நீங்கள் படிக்கிற பாடத்தை விசாரம் பண்ணுங்க கண்டிப்பாக தெளிவுக்கு ரொம்ப சந்தோஷம் வகுப்பைத்தோடு நிறைவு செய்கிறேன் ஏன்னா காலம் நீடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் பிடிக்க முடியாது நன்றி ஓம் தத் சத்